இது என்ன இங்கேருந்து வர்றது இப்படி வர்றது ஓ அது ஐயப்பனுடைய அருள்மழை பெரியான வட்டத்தில் நடந்த அனுபவம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு என்று நினைக்கிறேன் அது என்னுடைய நாலாவது சபரிமலை யாத்திரை நான் எப்பவுமே மகர விளக்குக்குத்தான் கண்டிப்பாய் பார்க்கணும் என்று பெரியான பெரிய பாதையில் தான் சென்று வருவது வழக்கம் அது என்னுடைய 64 நாலு வயது வரை ரெண்டாயிரத்தி 64 அறுபத்தி நாலு வயது வரை நடந்தது அதற்கு பிறகு எல்லா வருஷமும் நான் சின்ன பாதையில் மண்டல காலத்தில் ஏதாவது ஒரு நாள் போயி தனியாக தரிசனம் செய்து வருவேன் வருகிறேன் இருக்க இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த ஒரு தெய்வீக அனுபவத்தை சொல்கிறேன் நான் அப்பொழுது புதுக்கோட்டையில் ரயில்வே இன்ஜினியராக பணிபுரிந்து வந்தேன் புதுக்கோட்டையில் பிச்ச குருசுவாமி என் குருநாதர் அவர் கூட நான் வருஷா வருஷம் சபரிமலை யாத்திரை எங்கள் கூட அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஐயப்பன்மார்கள் சபரிமலை யாத்திரையில் வருவார்கள் ஆக எங்கள் சங்கத்தில் எழுபது பேர் எங்க சங்கம் எழுபது பேர் கொண்டது நாங்கள் ஜனுவரி ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டையில் கெட்டு இருமுடி கெட்டு நிறைச்சு போய் ஸ்பெஷல் பஸ்ஸில் குருவாயூர் செங்கன்னூர் பகவதி தரிசனம் செய்துவிட்டு எருமேலி போய் பேட்டை துள்ளி அழுதை நதி கடந்து கரிமலை ஏற்றம் இறக்கம் எல்லாம் முடித்து ஜனவரி பதிமூணாம் தேதி மாலை ஆறு மணி பம்பை பெரியான வட்டத்தில் தாவளம் அடிப்போம் ஜனவரி பதினாலாம் தேதி தங்கி பதினாலாம் தேதி பம்பாயிலிருந்து பம்பை சத்தி செய்து அங்கே மகரஜோதி தரிசனம் செய்து பதினைஞ்சாம் தேதி மத்தியானம் பெரியான ஓட்டத்திலிருந்து கிளம்பி இரவு எட்டு மணி அளவில் பதினெட்டாம் படி தேங்காய் உடைத்து பதினெட்டாம் படி கடந்து சுவாமி தரிசனம் நடத்தி சபரிமலையில் சன்னிதானத்தில் தாவளம் அடிப்போம் இரவு அங்கே தங்கி பதினாறாம் தேதி விடிக்காலையில் நெய் அபிஷேகம் செய்து கொண்டு பத்து மணி அளவில் பதினெட்டாம் படியில் தேங்காய் உடைத்து பம்பை வந்து சேர்வோம் அங்கிருந்து எங்கள் பஸ்ஸில் இடம் பிடித்து இரவு முழுவதும் யாத்திரை செய்து பதினேழாம் தேதி பழனிமலையில் வந்து சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்து இரவு பத்து மணி அளவில் புறப்பட்டு பதினெட்டாம் தேதி விடிகாலம் நாலு மணி அளவில் புதுக்கோட்டையில் வந்து சேர்வோம் இதுதான் ரொம்ப வருஷமாக எங்கள் சபரிமலை யாத்திரை பரிபாடு பெரியான வட்டத்தில் நடந்த தெய்வீக அனுபவத்தை பற்றி சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னபடி ஜனவரி 14 தேதி மகரவிளக்கு தினம் நாங்கள் பெரியான வட்டத்தில் விரி வச்சு பெரியான வட்டத்தில் விரி விரிவச்சு விரிவெச்சு கேம்பு பெரியான வட்டத்தில் யாத்திரை செய்கிற எல்லா ஐயப்பன் பக்தன்மாரும் பெரியான வட்டத்தில் வந்து பம்ப பெரிய பாதையில் யாத்திரை செய்கிற எல்லா ஐயப்ப பக்தன்மாரும் பெரியான வட்டத்தில் வந்து பம்பையில் குளித்துதான் நீலிமலை ஏற வேண்டும் பதினாலாம் வருகிற எல்லா பக்தன்மாரும் மகரஜோதி பார்க்கறதுக்காகவே வருகிறார்கள் அதனால் பெரியானவட்டத்தில் மகரஜோதி அன்று பதினாறாம் தேதி எந்த எத்தனை லட்சம் ஐயப்பன் பக்தர்மார் கூடியிருப்பார் என்று நீங்களே நினைத்து பாருங்கள் சபரிமலையில் மகரஜோதிக்காக செல்கின்ற பெரிய பாதையில் வருகிற எல்லா பக்தன் ஐயப்பன்மார்களுக்கும் ஜனவரி பதினாலாம் தேதி மகரஜோதி அன்று பெரியான வட்டத்தில் கூடும் எப்படி எப்படி எப்படி இருக்கும் என்று நன்றாக தெரியும் மகரஜோதி அந்த மகரஜோதி ஓட்டத்தில் இருந்து நன்றாக தெரியும் 14 பதினாலாம் தேதி எங்கள் பம்பை சத்திக்காக நாங்கள் எல்லோரும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தோம் சுமார் காலை பத்து மணி விரைவில் எங்கள் குருசுவாமி என்னை அழைத்து எங்கள் எழுபது பேருடைய யாத்திரைக்காக வச்சிருந்த பணப்பையை என்னிடம் குடுத்து பரமாக சூட்சிச்சு வச்சுங்கோ பம்பை நாம் பம்பை ஸ்தானம் பண்ணி செய்துவிட்டு வருவதாகவும் சொல்லி பணப்பையை பணப்பையை என்னிடம் தந்தார் எங்கள் எல்லாருடைய யாத்திர செலவுக்காக பஸ் டீசல் போடணும் இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து சுமார் எழுபத்தி ரூபாய் அதில் இருந்தது பணப்பை என்னிடம் தந்த அவர் குளிக்க சென்று விட்டார் இப்படி இருக்கும்போது பம்பை சந்திக்கு இலை வா இலை வாங்க இலை வாங்க தேவைப்பட்டது இங்கே வருவர்களுக்கு காலை பதிமூணு பதினோரு மணி அளவில் நானும் இன்றொரு ஐயப்பனும் இலை கடைக்கு இலை வாங்க சென்று விட்டோம் இந்த இலைக் இருப்பது பெரியான வட்டத்தில் பெரிய பாதையில் இருந்து வருகிற ஐயப்பன்மார்கள் பெரியானவட்டத்தில் அழுதை அழ நுழைவு இடத்தில் இருந்தது மேலும் இந்த கடை இலைக்கடைக்கு முன்னால் தான் பெரியானவட்ட ஐயப்ப சேவா சங்கம் ஆபீஸு இருந்தது அதனால் அங்கு கூட்டம் விட்டு போனா ஐயப்பன்மார்களை பற்றி அனௌன்ஸ் செய்ய எப்பொழுதும் கூட்டை கூட்டம் அலை மேலும் பெரிய வழியாக வருகின்ற ஐயப்பன்மார்கள் எல்லோரும் இந்த வழியாகத்தான் போக வேண்டும் அதனால் அங்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஐயப்பன்மார்கள் முண்டித்தள்ளிக்கொண்டு போகிறது அவஸ்தை நாங்கள் இலை வாங்கி கொண்டு திரும்பிவிட்டோம் பிறகு பஜனை முடித்து கொண்டு பம்பை சத்தியை சாப்பிட்டு எங்கள் விரிக்கு சரண சயண பிரதர்ஷனம் செய்து சேர ஐயப்பமார்களை பம்பையில் குளிப்பா குளிப்பாடு விட்டு சுமார் மூணு மணி அளவில் எங்கள் குருசாமி என்னிடம் வந்து அவர் கொடுத்த பணப்பையை கொடுக்கும்படி வேண்டினார் அப்பொழுது அப்பொழுதான் எனக்கு அதை பற்றி நினைவு வந்தது பணப்பை என்னிடம் இல்லை நான் நடுங்கி விட்டேன் எங்கே கொண்டு கோட்டை விட்டேன் என்று ஒன்றும் விளங்கவில்லை எனக்கு மயக்கம் வருகிறது போல் இருந்தது அந்த பணம் இல்லை என்றால் எழுபது ஐயப்பன்மார்கள் யாத்திரை என் ஆகிறது இப்பொழுது இருப்பது போல டெலிஃபோன் அப்பொழுது இப்பொழுது இருப்பது போல டெலிஃபோன் வசதிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என் நிலைமை பற்றி எப்படி இருக்கும் என்று நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் நான் நிலைகள் மறந்து திரும்பி யோசித்தேன் அதன் பிறகுதான் நான் இலை வாங்க கடையில் பணப்பையை வைத்துவிட்டு மறந்து போய்விட்ட போயிருப்பது ஞாபகம் வந்தது உடனே நாங்கள் குருசுவாமி எல்லோரும் இலை கடைக்கு போய் அங்கிருந்த கடைக்காரிடம் பணப்பையைப் பெற்றி பலப்பையை பார்த்தையா என்று கேட்டோம் அவர் அப்படியொரு பைதான் நாம் பார்க்கவே இல்லை என்றும் பல ஆயிரம் பேர்கள் தன் கடையில் இலை வாங்கி போயிருக்கிறார்கள் என்றும் அதில் இருக்கின்ற அதில் யாரு கையில் கிடைத்ததென்று தெரியாது என்றும் கூறினாள் நான் இருந்த நிலையில் உயிர் விடுகிற நிலைமையில்தான் இருந்தேன் திடீரென்று நான் நூறு கணக்கில் டேபிளில் பிரிந்து முன்னால் பிரிந்து வைத்திருந்த இலைகளை நீக்கி பார்த்தபோது ஏதோ ஒரு சக்தி என்னிடம் கூறுவதாக தோன்றியது உடனே கடைக்கு முன்னால் பரப்பி இருந்த இலைகளை நீக்கி பார்க்கும் போது எங்களுடைய பணப்பை அதற்கு அடியில் பத்திரமாக கடைசியில் இருப்பது பார்க்க முடிந்தது அதை உடனே எடுத்து கடைக்காரிடம் காட்டிய போது நான் இந்த பையை பார்க்கவே இல்லை கவனிக்கவே இல்லை என்றும் இது எப்படி இந்த அற்புதம் எப்படி நடக்கும் என்றும் தெரியவில்லை தனக்கு ஒன்றும் தெரியாது என்றும் இருப்பதா அந்த அவர் கூடிய அற்புதமாக இருப்பதாக அவர் மேலும் என்னிடம்ூத்து கணக்கில் இலை வாங்கி போனதாகவும் ஐயப்பன்மார்கள் இலை வாங்கி போனதாகவும் ஒருவருக்கும் இந்த இதை பார்க்க முடியாமல் இருந்ததும் அந்த ஐயப்பன் அருள் என்றும் எனக்கு சந்தேகமில்லை என்றும் என் காலில் விழுந்து நமஸ்கரித்தார் என்னுடைய குருநாதர் மற்ற எல்லா்களிடம் இதையே சொல்லி என் காலில் விழுந்து சரணகோஷம் எழுப்பினார் இப்பொழுது நான் தானாகவே இல்லை நான் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தேன் அந்த அளவுக்கு ஐயப்பன் எனக்கு அனுகிரம் செய்திருக்கிறார் என் நான் என்ன தவம் செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை இந்த தெய்வீக அனுபவத்தை நான் என் வாழ்நாளில் எப்படி மறக்க முடியும் சுவாமியேயே சரணம் ஐயப்பா